அவனது இரத்தம் போதிய அளவு வெளியேற்றப்படவில்லை பி சாய்நாத் பிரண்ட்லைன் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது இதழில் வெளியானது இரத்தம் வெளியேற்றுவது என்பது பொதுவான சிகிச்சை முறையாக கடந்த மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வந்திருக்கிறது உடலில் உள்ள இரத்தம் கபம் கரும்பித்தம் மஞ்சள் பித்தம் ஆகிய சுரபிகளிடையேயான சமநின்மையே நோய்களுக்கான காரணம் என நம்பிக்கை நிலவியது இந்த நம்பிக்கையை ஹிப்போகிரட்டஸ் என்பவர் வெளிப்படுத்தினார் அவரை இந்த கருத்து மத்திய கால ஐரோப்பா கண்டம் முழுவதுமே பரவலாக காணப்பட்டது இரத்தம் வெளியேற்றலுக்கு அட்டை பயன்படுத்தப்பட்டன மருத்துவர்களின் மருத்துவ தத்துவ மாயங்களின் காரணமாக இரத்தம் வெளியேறி செத்தவர்கள் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது இங்கிலாந்து அரசர் இரண்டாம் சார்லஸ் மரணத்திற்கு முன் அவருடைய உடலில் இருந்து அவுன்ஸ் இரத்தம் வெளியேற்றப்பட்டதை அறிவோம் ஜார்ஜ் வாஷிங்டன் தொண்டையில் ஏற்பட்ட கிருமி தொற்றினை குணப்படுத்த அவரது வேண்டுகோளின் பேரில் மிகுதியான இரத்தம் அவர் உடலில் இருந்து வெளியேற்றப்பட்டது உடனடியாக அவர் இறந்தும் போனார் முதலாளித்துவத்தின் பிரேத பரிசோதனை கொரோனா வைரஸ் நோய் நவ கொள்கையின் அதன் வழியே முதலாளித்துவ அமைப்பின் முழுமையான தெளிவான பிரேத பரிசோதனை அறிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது பிரேதம் மேசை மீது கிடத்தப்பட்டிருக்கிறது பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் அதன் நாடி நரம்புகளும் எலும்புகளும் தசைகளும் நம் முகத்தில் அடித்தாற்போல் தெளிவாக தெரிகின்றன அட்டைப்பூச்சிகளை தெளிவாக பார்க்க முடிகிறது தனியார் மையம் கார்ப்பரேட் உலக மையம் அதீத சொத்து குவியல் இதுவரை பார்த்திருக்காத நிலை என எல்லா அட்டைப்பூச்சிகளுமே நன்கு தெரிகின்றன சமூக பொருளாதார பிணிகளுக்கு மருந்தாக முன்வைக்கப்பட்ட இரத்தம் வெளியேற்றும் வழிமுறையின் காரணமாக ஒழிக்கும் மக்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான அடிப்படைகள் சமுதாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன ஐரோப்பிய கண்டத்தில் மூன்றாயிரம் ஆண்டுகளாக நிலவிய அந்த மருத்துவ முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதன் உச்சத்தை அடைந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டிலும்தான் இந்த மூழு நம்பிக்கை அதன் மதிப்பை இழந்தது எனினும் அதன் கோட்பாடுகளும் நடைமுறைகளும் பொருளாதார தத்துவ தொழில் மற்றும் சமுதாய துறைகளில் இப்போதும் ஆதிக்கம் செலுத்துகின்றன தம்மிடம் வந்த நோயாளியை சாக கொடுத்துவிட்ட மத்திய கால மருத்துவர்கள் சோகத்துடன் தம் தலையை ஆட்டியபடியே அவனுடைய இரத்தம் போதுமான அளவு வெளியேற்றப்படவில்லை என்று சொல்வார்கள் என அலெக்சாண்டர் காகன் குறிப்பிட்டதைப் போலதான் இவர்களும் பேசுகின்றனர் உலக வங்கியும் சர்வதேச நிதியமும் தங்கள் அதிர்ச்சியூட்டும் நடைமுறைகளால் ஏற்பட்ட அச்சமூட்டும் பேரழிவுகளை சில சமயம் இனப்படுகொலைகளை ஒத்த பாதிப்புகளையும் பார்த்து இந்த அழிவுகளெல்லாம் தனது சீர்திருத்த நடவடிக்கைகள் எல்லை மீறியதால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்று சொல்லவில்லை சீர்திருத்தங்கள் போதுமான அளவு மேற்கொள்ளாத காரணத்தாலேயே ஏற்பட்டதாகவும் உண்மையில் சீர்திருத்தங்களை சமூக விரோதிகளும் அழுக்கடைந்த மனிதர்களும் தடுத்துவிட்டதன் காரணமாகவே அழிவுகள் ஏற்படுவதாகவும் ஊலையிட்டு வந்துள்ளனர் தத்துவ கிருக்கர்களின் வாதங்களின்படி ஏற்றத்தாழ்வு என்பது அச்சப்பட வேண்டிய விஷயமல்ல அதன் மூலமே போட்டி மனப்பான்மையும் தனிநபர் முயற்சிகளும் ஊக்கம் பெறும் எனவே ஏற்றத்தாழ்வுகள் மேலும் மேலும் தேவை என்பதுதான் அவர்களின் வாதம் கடந்த இருபது ஆண்டுகளாக மனித சமூகம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கும் ஏற்ற தாழ்வுகளுக்கும் தொடர்பில்லை என்று கருணையற்ற முறையில் கூறி இந்த புத்தாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் ப்ரூ கிங்ஸ் என்ற நிறுவனம் ஏற்ற தாழ்வுகள் பற்றிய விவாதத்தை அலட்சியப்படுத்துவது பலவீனப்படுத்துவது குறித்து எச்சரிக்கை செய்தது இந்த எகனாமிக்ஸ்ட் இதழில் கொரோனா நோய் தொற்று உலகையே வாரி சுருட்டுவதற்கு சரியாக தொன்னூறு நாட்களுக்கு முன்னதாக சமத்துவமின்மை என்பது மாயை செல்வமும் வருமான இடைவெளியும் நமக்கு தோன்றுவது போல் உண்மையானதல்ல என்ற அட்டைப்பட செய்தியை வெளியிட்டது கோழிக்கு முன் காட்டுவதை போன்ற கசப்பான இந்த செய்தியில் வருமான ஏற்றத்தாழ்வு செல்வ குவிப்பு தொடர்பான புள்ளி விவரங்கள் குறித்து அது கடுமையாக விமர்சனம் செய்தது புள்ளி விவரங்கள் திரட்டப்பட்ட ஆதாரங்களை மறுத்தது தொடர்ந்து அந்த கட்டுரையில் போலி செய்திகளும் சமூக ஊடகங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் இப்புள்ளி விவரங்களை போன்ற நம்பிக்கைகளும் நகைப்புக்குரிய வகையில் நீடித்து கொண்டுள்ளன என ஏகடியும் பேசியது கொரோனா வைரஸ் நோய் பரவல் இப்போது நமக்கு அதிகாரபூர்வமான பிரேத பரிசோதனை அறிக்கையை தந்துள்ளது இப்போதும் கூட அவர்களின் தரப்பு சிந்தனையாளர்கள் கார்பரேட் ஊடகங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்து வரும் அழிவுகள் எதுவும் முதலாளித்துவத்துடன் தொடர்புடையவை அல்ல என்று காட்டுவதற்கான வழிமுறைகளை மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கின்றன இயல்பு நிலையே பிரச்சனை பிரச்சினைக்கு எத்தனை சீக்கிரமாக தீர்வை அடைந்து இயல்புக்கு திரும்பிவிட முடியும் ஆனால் இயல்புக்கு திரும்புவதல்ல பிரச்சனை இயல்பு நிலைதான் இருந்தது ஆளும் வட்டாரங்களில் புதிய இயல்பு என்பது பற்றிய வாதங்கள் புதிய இயல்பு என்பது பற்றிய வாதங்கள் கிசுகிசுக்கப்பட்டு கொண்டுதான் உள்ளது கொரோனா வைரசுக்கு முந்தைய இயல்பு நிலை இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் வாக்கில் ஆக்ஸ்பர்ம் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து உலகின் இருபத்தி இரண்டு பணக்கார ஆண்களின் கைவசம் உள்ள சொத்து ஆப்பிரிக்கா கண்ட முழுவதும் வசிக்கும் பெண்களின் கைவசம் உள்ள சொத்துக்களை விட அதிகம் என அறிந்து கொண்டோம் அதே போல உலகின் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடிஸ்வரர்கள் இந்த பூமியில் வாழும் மக்களின் மொத்த சொத்தில் அறுபது சதவீதத்தை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் புதிய இயல்பு நிலை கொள்கை ஆய்வு நிறுவன அறிக்கை சொல்கிறது அமெரிக்காவின் கோட்டீஸ்வரர்கள் பெருந்தொற்று பரவிய முதல் மூன்று வாரங்களில் தங்கள் சொத்துக்களில் இருநூற்றி எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களை கூடுதலாக சேர்த்திருப்பதாக எடுத்து காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் அவர்களின் மொத்த சொத்துக்களை விட இது அதிகம் இருநூற்று பில்லியன் டாலர்கள் இயல்பு என்பது உலகின் உணவு கையிருப்பு பிதுங்கி வழிந்து கொண்டிருந்த போதும் கோடிக்கணக்கானவர்கள் பசியில் வாழ்ந்து வந்ததுதான் இயல்பு நிலை எனப்பட்டது இந்தியாவில் ஜூலை இருபத்தி இரண்டு வாக்கில் தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் டன் அளவிலான உணவு தானியங்கள் உபரி அல்லது அவசர கையிருப்பு என்ற பெயரில் அரசின் வசம் இருந்தது ஆனால் பசியால் வாடுவோரின் எண்ணிக்கை உலகத்திலேயே இந்தியாவில்தான் அதிகமாக இருந்தது புதிய இயல்பு நிலையில் என்ன ஆனது தானிய கையிருப்பில் மிக குறைந்த அளவு கையிருப்பு தானியங்களை மட்டுமே அரசு இலவசமாக விநியோகித்தது ஆனால் மிக பெரிய அளவிலான அரிசி கையிருப்பை கிருமி நாசினி தயாரிக்க தேவைப்படும் எத்தனை தயாரிப்புக்காக வழங்கியது உணவு கிடங்குகளில் நாம் ஐம்பது மில்லியன் டன் அளவுக்கான உணவுப் பொருட்களை கிடங்குகளில் தேக்கி வைத்திருந்த பழைய இயல்பு நிலை காலத்தில் பேராசிரியர் ஜீன் ட்ரெஸ் அந்த சூழலை ரத்தின சுருக்கமாக இவ்வாறு விளக்கினார் உணவு கிடங்குகளில் தானியங்களை வைத்திருக்கும் சாக்குப்பைகளை வரிசையாக அடுக்கினால் அவை பூமியிலிருந்து நிலவுக்கு சென்று தொலைவை இரண்டு முறை நிரப்புவதற்கு ஒப்பாகும் புதிய இயல்பு நிலை காலத்தில் அந்த அளவு இரண்டு மடங்காகி நூற்றி நான்கு மில்லியன் டன் ஆனது நிலவிற்கு சென்று வர இரண்டு பாதிகளை அமைக்கலாம் அதில் ஒன்று பெரும் பணக்காரர்களுக்கான ராஜப்பாட்டையாக அமைந்த நெடுஞ்சாலையாகவும் இன்னொன்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சோர்வுடன் நடந்து பயணிப்பதற்கான அழுக்கடைந்த சர்வீஸ் சாலையாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான காலத்தில் 3 லட்சத்து பதினைந்தாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இது அரசு புள்ளி விவரங்களின் அடிப்படையிலான எண்ணிக்கை இதுவே குறைவான மதிப்பீடு பல 10 லட்சம் பேர் விவசாய தொழிலாளர்களாக மாறியுள்ளனர் துணை தொழில்களும் நசிந்து போனதால் மேலும் பல லட்சம் பேர் கிராமங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர் நல வாழ்வு மருத்துவத்துறையில் பெருகி வரும் தனியாரும் ஆண்டுக்காண்டு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளும் இயல்பு இருந்தது அமெரிக்காவில் ஓட்டாண்டிகளாக மாறிய தனிநபர்களில் பெரும் எண்ணிக்கையினர் மருத்துவ செலவுகளின் காரணமாகவே அந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் காணாத வகையில் மருத்துவ செலவுகளின் காரணமாக ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் ஒரே ஆண்டில் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டனர் புதிய இயல்பு காலத்தில் மக்கள் நல்வாழ்வின் மீது கார்பரேட் கட்டுப்பாடு அதிகரித்துள்ளது இந்தியா போன்ற நாட்டின் தனியார் மருத்துவமனைகள் அதீத லாபம் எட்டுகின்றன லாபம் குவிக்கும் பல்வேறு செயல்பாடுகளோடு சேர்ந்து கொரோனா வைரஸ் பரிசோதனைகளின் வழியாகவும் பணத்தை சுருட்டுகிறார்கள் தொழிலாளர் மாநிலங்கள் ஒன்றன் ஒன்றாக தொழிலாளர் நல சட்டங்களை நிறுத்தி வைக்க தொடங்கியுள்ளன அல்லது சாதாரணமாகியுள்ளது எட்டு மணி நேர வேலை எனப்படும் தனி சட்ட விதியும் கூட சில மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு ஒரு நாளுக்கு பனிரண்டு மணி நேரம் என ஆக்கப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் கூடுதல் நான்கு மணி நேர உழைப்புக்கு ஓவர் டைம் சம்பளம் இல்லை என ஆக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள முப்பத்தி தொழிலாளர் நல சட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் ஒன்று கூடவோ போராடவோ கூட சாத்தியங்கள் மறுக்கப்பட்டுள்ளன ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை என்பதை முதன் முதலில் ஏற்று செயல்படுத்திய முதலாளி என்றி போர்டு நிறுவனம் அடுத்து வந்த இரண்டு ஆண்டுகளில் இரு மடங்கு லாபம் ஈட்டியது எட்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக உழைக்கும் உற்பத்தி திறன் வீழ்ச்சி அடைவதை காண முடிந்தது புதிய இயல்பு நிலையில் இந்திய முதலாளிகள் அவசரவசர சட்டங்களின் மூலம் கொத்தடிமை நிலையை உருவாக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் இதில் கிளர்ச்சி அடைந்த ஊடக ஆசிரியர்களும் நல்ல நெருக்கடியை வீணாக்காதீர்கள் என்று வற்புறுத்த தொடங்குகின்றனர் இத்தனைக்கும் பிறகும் அந்த அழுக்கடைந்த தொழிலாளர்கள் முட்டி போட்டு நிற்கும் அளவுக்கு தெம்புடன் இருப்பதை அவர்கள் காரணமாக முன்வைக்கின்றனர் அட்டை பூச்சிகளை ஏவி விடுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்களை வேகப்படுத்தாமல் இருந்தால் அது பைத்தியக்காரத்தனமே என்கிறார்கள் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் விவசாயம் விவசாயத்தில் அச்சம் முட்டும் சூழல் உருவாகி கொண்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் வங்கி நிதியுதவியுடன் இனிய வார்த்தைகள் மூலமும் பலவந்தமாகவும் துன்புறுத்தியும் மூன்றாம் உலக நாடுகளில் வாழும் கோடிக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் பணப்பயிர்களுக்கு மாற்றப்பட்டதை நினைவில் நினைவில் கொள்ளுங்கள் பணப்பயிர்களை ஏற்றுமதி செய்யலாம் கத்தையாக பணம் கிடைக்கும் நாடுகளுக்கு டாலர் வந்து குவிவதன் மூலம் ஏழ்மையை விரட்ட முடியும் என்றார்கள் என்ன நடந்தது என்பதையும் நாம் அறிவோம் சிறு பணப்பயிர் விவசாயிகள் குறிப்பாக பருத்தி விவசாயிகள் தான் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கடன் சுமை அதிகம் ஏற்பட்டவர்களும் அவர்களை நிலைமை இப்போது மேலும் மோசமடைகிறது மார்ச் ஏப்ரல் வாக்கில் ராபி விளைச்சலை விற்பனை செய்ய முடியாமல் குவிக்கப்பட்டுள்ளன அவை விரைவில் அழுகக்கூடிய விளைச்சலாக இருந்தால் ஊரடங்கு காலத்தில் விளை அழிக்கப்பட்டன பருத்தி கரும்பு போன்ற பணப்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு லட்சக்கணக்கான குவிண்டால் அளவில் விவசாயிகளின் வீட்டுக் கூறையை முட்டும் அளவுக்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் உலகப்போர் காலத்தில் பின் இப்போதுதான் இரண்டாம் உலகப்போர் காலத்திற்கு பின் இப்போதுதான் கடுமையான பொருளாதார தேக்க நிலையை எதிர்கொள்கிறோம் என்றும் ஆயிரத்தி ஆண்டுக்கு பின் மக்கள் வருமானத்தில் கடுமையான வீழ்ச்சி எதிர்கொள்வதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குந்திரேஸ் கூறுகிறார் உலக அளவில் வருமானம் மற்றும் நுகர்வில் ஏற்பட்டிருக்கும் வீழ்ச்சி இந்தியாவையும் விட்டு வைக்கப் போவதில்லை கொரோனா வைரஸ் பற்றி இன்னொன்றையும் குந்தரேஸ் எல்லா இடங்களிலும் நிலவி பொய்களையும் தவறான நம்பிக்கைகளையும் கொரோனா வைரஸ் தொற்று அம்பலப்படுத்தியுள்ளது சுதந்திர சந்தைகள் அனைவருக்கும் மருத்துவத்தை உறுதி செய்யும் என்ற பொய் அம்பலமாகிவிட்டது கட்டணம் செலுத்தாத சேவை சேவி அல்ல என்பதும் பொய்யாகிவிட்டது இணைய வழி கல்வி கோடிகளில் லாபம் குவிக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் இணைய வழி கல்வியை பரவலாக்கிக் கொண்டிருப்பதுதான் புதிய இயல்பு நிலையாகும் ஏற்கனவே பெரிய அளவில் பணம் பார்த்து கொண்டிருந்த இப்போது இரண்டு மடங்கு லாபம் குடிக்க திட்டமிட்டுள்ளனர் சாதி வர்க்கம் பாலினம் மற்றும் மண்டல அளவிலான விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்கள் பிரம்மாண்டமான அளவில் கொள்கை நோயின் பெயரால் சட்டப்பூர்வமாகவே கல்வி நிறுவனங்களை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் குழந்தைகளின் கல்வி தடைப்படலாமா என்ற புலம்பல் காதில் கேட்கிறதா இப்போது புதிய வேலை இழந்த பெற்றோர்கள் நொடித்து போனதால் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாததால் எத்தனை பெண் குழந்தைகள் பள்ளியிலிருந்து இடைவிலகப் போகின்றனரோ நிதி நெருக்கடியின் போது பெண் குழந்தைகளை இடைநிறுத்துவது பழைய இயல்புதான் ஆனால் ஊரடங்கில் அந்த இடைவிலகல்கள் தீவிரமடைந்துள்ளன இயல்பு நிலை காலத்திலேயே இரண்டு டிரில்லியன் மதிப்புள்ள ஊடகம் தொழிற்சாலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றி எந்த செய்தியும் வெளியானதில்லை தேசிய பத்திரிகை அல்லது தொலைக்காட்சிகளில் எதிலும் தொழிலாளர் விவசாயிகளுக்கென சிறப்பு செய்தியாளர்களே இல்லை வேறு வார்த்தைகளில் சொன்னால் மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதமே உள்ள மக்களை குறித்த செய்திகள் எதுமில்லை அவர்களிடமிருந்து செய்திகளை எடுத்து சொல்லவோ அவர்களுக்கு செய்திகளை பேசுவதற்கோ ஊடகங்கள் விரும்பவில்லை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பல வாரங்களாக கையொறு நிலையில் உதவிக்காக நின்ற புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி ஊடக நெறியாளர்கள் அறிந்து வைத்திருக்கவே இல்லை ஒரு ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்த செய்திகள் இன்னும் சரியாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என ஒப்புக்கொண்டனர் கார்பரேட் ஊடக முதலாளிகள் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்தனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பற்றிய விரிவான செய்தி சேகரிப்பு மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தை இல்லாமல் ஊழியர்களும் செய்தியாளர்களும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர் இந்த பணி நீக்கங்கள் கொரோனா வைரஸ் பரவலுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டதுதான் இவ்விஷயத்தில் மோசமான குற்றவாளிகள் ஏராளமாக லாபம் எட்டும் ஊடக நிறுவனங்கள் தான் தொலைக்காட்சி வழி ரியாலிட்டி ஷோ இப்போதெல்லாம் தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோ வருவதை போல ஒரு மனிதர் அவ்வப்போது தொலைக்காட்சியில் தோன்றி நாட்டை வழிநடத்துகிறார் அவருடைய தற்பெருமையை நாட்டின் எல்லா சேனல்களும் முக்கிய நேரத்தில் ஒளிபரப்பு செய்கின்றன அமைச்சரவை அரசாங்கம் நாடாளுமன்றம் நீதிமன்றங்கள் சட்டமன்றங்கள் எதிர்கட்சிகள் என எதுவுமே தேவையில்லை நாம் எத்தனை தொழில்நுட்ப மேம்பாட்டை அடைந்திருந்த ஒரே ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை கூட்ட சாத்தியப்படவில்லை மேனிகர் வழியில் ஆன்லைன் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக கூட ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் ஒருமுறை கூட நாடாளுமன்றம் கூடவில்லை தொழில்நுட்ப வலிமையில் நம்மை போல் கடுகளவு இல்ல கடுகளவும் இல்லாத பரிதாபமான மற்ற நாடுகளும் கூட சிரமமில்லாமல் நாடாளுமன்ற கூட்டங்களை நடத்திவிட்டன முற்போக்கு இயக்கங்கள் செய்ய வேண்டியது என்ன அவர்கள் என்றுமே பழி இயல்பு நிலையை ஏற்றுக்கொண்டது கிடையாது ஆனால் நீதிக்கான போராட்டம் சமத்துவம் மற்றும் பூமி பந்தை பாதுகாத்து மக்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான போராட்டம் ஆகிய சில பழைய விஷயங்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது நீதியே நமது சட்டகம் சமத்துவமின்மைக்கு முடிவு கட்டுவதே இலக்கு அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் சில ஏற்கனவே இருக்கின்றன இன்னும் சிலவற்றை கண்டடைய வேண்டியுள்ளது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் இயக்கங்கள் இனி பருவநிலை மாற்ற பிரச்சனைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஏற்கனவே விவசாயத்தை நாசமாக்கியிருக்கும் பருவநிலை மாற்ற பிரச்சனையை விவசாய பிரச்சனைகளில் ஒன்றாக சேர்க்காவிட்டால் விவசாய இயக்கங்களும் விவசாய தொழிலாளர் இயக்கங்களும் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வேளாண் சூழலியல் அணுகுமுறையை இணைத்து போராட வேண்டும் தொழிலாளர் இயக்கங்கள் பெரிய ரொட்டி துண்டுக்காக நடத்தும் போராட்டங்கள் அவசியம்தான் சாதாரண காலங்களில் முன்வைக்காத ரொட்டி கடையின் உரிமையே கோரும் முழக்கங்களையும் எழுப்ப வேண்டிய காலம் இது மூன்றாம் உலக நாடுகளின் கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்துவது மிக தெளிவான முழக்கமாகும் இந்தியாவில் மக்கள் மீதான கடன் சுமைகளை ரத்து செய்ய கோருவது மிக சரியான முழக்கமாகும் கார்பரேட் ஏக போகங்களை அகற்ற வேண்டும் முதலில் மருத்துவம் உணவு விவசாயம் மற்றும் கல்வி ஆகியவற்றிலிருந்து கார்பரேட் இயக்க போகங்களை அகற்றுதல் ஆரம்பிக்க வேண்டும் அரசுகளை நிர்பந்தப்படுத்தி வள ஆதாரங்களை மறு விநியோகம் செய்ய வைப்பதற்கான தீவிரமான இயக்கங்கள் வேண்டும் பணக்காரர்கள் மீது ஒரு சதவீதமாவது வரி விதிக்க கேட்பது துவக்கமாக அமையும் எவ்வித வரியும் செலுத்தாமல் லாபத்தை அப்படியே கொண்டு செல்லும் பன்னாட்டு கார்பரேட்டுகள் மீது வரி விதிக்க வேண்டும் பல்வேறு நாடுகளும் பல பத்து ஆண்டுகளாக நிறுத்திவிட்ட அந்த வரி விதிப்பு முறையை மேம்படுத்த வேண்டும் மக்கள் இயக்கங்கள் மிக பெரும் மக்கள் இயக்கங்களை முன்னெடுப்பதன் மூலமே அரசுகளை கட்டாயப்படுத்தி விரிவான பொது சுகாதாரம் மற்றும் கல்விக்கான கட்டமைப்புகளை உருவாக்க செய்வது சாத்தியமாகும் உணவுக்கான நீதி நலவாழ்வுக்கான நீதி ஆகிய முழக்கங்களை முன்வைக்கும் மக்கள் இயக்கங்களை கட்டமைக்கும் தேவை உள்ளது இதுபோன்ற ஊக்கமளிக்கும் முன்னுதாரண மக்கள் இயக்கங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றன ஆனால் கார்பரேட் ஊடகங்களின் செய்தி சேகரிப்பில் அவை ஓரங்கட்டப்பட்டு மறைக்கப்பட்டுவிட்டன தனிப்பட்ட பிரகடனங்கள் விடவும் விடுதலை போராட்ட பாரம்பரியமும் அதனால் உருவான அரசியலமைப்பு சட்டமும் மக்களை அணி திரட்டுவதற்கு கூடுதலாக பயன்படும் வாய்ப்புள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக சந்தை பொருளாதாரத்தை அமல்படுத்தி தார்மீக நீதியை அழித்து ஒவ்வொரு நாளும் இந்திய அரசாங்கங்கள் அரசமைப்பின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மீறியுள்ளன இவர்கள் முன்வைத்த வளர்ச்சிப் பாதை முழுவதும் மக்களையும் அவர்களின் பங்கேற்பையும் ஈடுபாட்டையும் கட்டுப்பாட்டையும் இல்லாமல் ஆக்கும் நோக்கத்தோடு அமைந்திருந்தன உலகம் முழுவதும் பரவியிருக்கும் பெருந்தொற்றினை மக்கள் ஒத்துழைப்பின்றி எதிர்த்து வீழ்த்த முடியாது கொரோனா பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் கேரளா அடைந்திருக்கும் வெற்றியானது உள்ளூர் சமுதாய மட்டத்தில் மக்களின் பங்கேற்புடன் உருவாக்கப்பட்ட சமுதாய சமையல் அறைகள் இல்லாமல் சாத்தியமில்லை இந்த சமையல் அறைகளை வலைப்பின்னலாக உருவாக்கி மக்களுக்கு மலிவான விலையில் உணவு வழங்கப்பட்டது தொற்றின் தடமறிதல் நோய் தொற்றுள்ளவர்களை தனிமைப்படுத்துதல் ஆகிய வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மக்கள் பங்கேற்பின் காரணமாகவே சிறப்பாக நடந்தன சர்வதேச பரவல் முடிவுக்கு வந்தாலும் கூட கேரள அனுபவங்கள் நாட்டிற்கு அது பயணிக்க வேண்டிய பாதை எது என்று எடுத்துக்காட்டும் படிப்பினைகளை தருகின்றன அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் பல்வேறு பின்னடைவுகளை எதிர்கொண்டுள்ளன நிறைவேற்றப்படாத நிகழ்ச்சி நிரல்களை எட்டுவதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதையும் உணர்ந்தே உள்ளன இந்திய சுதந்திர தினத்தின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டான இன்னும் வென்றெடுக்கப்படாத விடுதலையின் நிகழ்ச்சி நிரலை சாத்தியப்படுத்துவதற்காக போராடுவதே வாழ்க்கையை மதிப்பு மிக்கதாகும் நன்றி ஃப்ரண்ட்லைன் ஆகஸ்ட் 14-2020, இருபது தமிழில் மா கதிரேசன்